ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் வரிசையாக நம்முடைய தர்மங்களே பார்த்துன்னு வரோம் அதிலே முக்கியமாக நாம் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிடப்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக ஒரு சரித்திரத்தை நாம் விரிவாக பார்த்தோம் அந்த சரித்திரத்திற்கு அப்புறம்தான் சகரன்கிற ராஜாவினுடைய சந்ததிகள் அறுபதினாயிரம் பேர்களையும் சத்கதியை அடைய வச்சதுனால சமுத்திரத்திற்கு சாகரம்னு பேர் ஏற்பட்டது பகீரதனுடைய பெரும் முயற்சியினால கங்கை நமக்கு கிடச்சதுனால கங்கைக்கு பாகீரதின்னு பெயர் ஏற்பட்டது அதே போல் பரமேஸ்வரனுடைய சிரசலை விழுந்து பூமிக்கு வந்ததுனால கங்கைக்கு சிவநிர்மால்யம் அப்படின்னு கூட ஒரு பெயர் உண்டு அப்படி இந்த பெயர்கள்லாம் இந்த சரித்திரத்திற்கு அப்புறம் ஏற்பட்டதுன்னு நம் புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அப்படி ரொம்ப முக்கியமான சரித்திரம் இது அப்படி நாம் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை கட்டாயம் தவிர்க்கணும் வெங்காயம் பூண்டு இதுபோல் வஸ்துக்களை நாம் எப்பொழுதும் சாப்பிடப்படாது அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி காண்பிக்கிறார் மேலும் நம்முடைய ரிஷிகள் எத்யேக பங்க் விஷமம் ததாதி ஸ்னேகாத் பயாத்வா எதிவா அர்த்தஹேதோ வேதேஷு திருஷ்டா ரிஷிபிஷ்டீதாம் தாம் பிரம்மஹத்தியாம் முனையோ வதந்தி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் காண்பிக்கிறார் அதாவது ஒரு முர்த்தம் நடக்கிறது அல்லது நம்ம மாற்றில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் நடக்கிற பொழுது எல்லோரையும் வரவழைச்சி அத்தனை பேர்களுக்கும் சாப்பாடு போடுற பொழுது இந்த சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை பரமாறப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எத்தேக பங்கோ விஷமம் ததாதி இந்த விஷமமான காய்கறிகள்னு பேர் வெங்காயம் பூண்டு சுரக்கியா இவைகளுக்கெல்லாம் அதை பரமாறப்படாது அதில் வஸ்துக்கள்லாம் பண்ணி பரமாடுறது காரணம் என்னென்னா ஸ்னேகாது ரொம்ப பிரியத்தினால எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வஸ்துக்கள் இந்த வெங்காயம் பூண்டுன்னு சாம்பாரில் சேர்க்கிறது அது மாதிரி பரமாற் பரமாறுற பொழுது இந்த காய்கறிகள்லாம் பரமாடுறது பயாதா அல்லது சம்மந்தி வர அவர்களுக்கு மரியாதை குறைவாக போயிடப்படாது இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து பர பரமாறுறது அர்த்தஹேதோஹோ அல்லது ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது பணம் நிறைய இருக்குது நிறைய ஐட்டங்கள் பண்ணுறது நிறைய செலவு பண்ணி அதில் வெங்காயம் பூண்டு கலந்த வஸ்துக்கள் அது சேர்க்காத வஸ்துக்கள்னு பண்ணுறது எல்லோருக்கும் பண்ணுறது பெருமைக்காக பண்ணுறது அப்படின்னு நினச்சிண்டு சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை யார் எல்லோருக்கும் பரமாறுறானோ அவன் தான் பிரம்மஹத்தியாம் முனையோ அவன் பிரம்மஹத்தி தோஷத்தையே அடையிறான் என்ன மாதிரியான பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா வேதேஷு திருஷ்டாம் ரிஷிபிஷ கீதாம் நம்முடைய வேதம் எந்த ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை சொல்கிறதோ மஹரிஷிகள் எந்த மாதிரியான பிரம்மஹத்தி தோஷத்தை நமக்கு காண்பிச்சிருக்காளோ அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை அடையிறான் பரமாரவனும் சாப்பர்றவன் ரெண்டு பேருமே அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை அடையிறான்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது என்ன பிரம்மஹர்த்தி தோஷம் அப்படின்னா பிரம்மராட்சஸாக போய்டிறான் யார்கிட்ட காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த காயத்ரி மந்திரம் இருந்தும் செய்யக்கூடாத காரியங்களை செய்யறது சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள் காய்கறிகளை சாப்பிட்றது அப்படி யார் இருக்கானோ அவன் பிரம்மராட்சஸாக போய்டிறான் ஒரு பூத்தத்துக்கு பேர் அந்த பூதம் அரசமரம் அல்லது ஆழமரம் வன்னி முருங்கை மரம் இந்த மாதிரி மரங்களில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பூத்தம் அந்த பூத்தமாக போயிடுறான் அதையினால்தான் அந்த மாதிரி பூத்தம் இந்த மரங்கள் எல்லாம் வாசம் பண்ணுறதுங்கிறதுனாலே தான் காலம்புற எட்டரை மணிக்கு பிறகு அரச போகப்படாது முருங்கை போகப்படாதுன்னு சொல்கிறான் அதே போல தான் மகாபாரதத்தில் சொல்கிற பொழுது அஜாத்தவாசம்னு பண்ணுறா பா பாண்டவர்கள் ஒரு வருஷ காலம் மறைஞ்சி வாழணும்னு அவர்களுக்கு ஒரு உத்தரவு துரியோதனனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு வருஷ காலம் அக்ஞாத்தவாசம் பண்ணுறதுக்கு போகிற பொழுது தன்னகிட்ட உள்ள ஆயுதங்களை பூரா ஒரு மூட்டையாக கட்டி வன்னி கட்டிட்டு போகிறான் காரணம் என்ன அப்படின்னா அந்த வன்னி மரத்தில் அந்த பூத்தம் வாசம் பண்ணுறது அது பாதுகாக்கும் அந்த ஆயுதங்களே அப்படின்னு வன்னி மரத்தில் கட்டிட்டு போனான்னு மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது ஆகையினாலே தான் எட்டரை மணிக்கு பிறகு அரச மரத்தடிக்கு போகப்படாது முக்கியமாக ஸ்திரிகள் போகப்படாதுன்னு சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் ஏன்னா அந்த பிரம்மராட்சஸு பிடிச்சினிடும் அதற்காக போகக்கூடாதுன்னு வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படி காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆயிடுச்சுன்னா அதற்கு பிறகு அது மாதிரி போகப்படாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது ஆகையினாலே ஆச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த சரித்திரம் மூலமாக தெரிகிறது சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிடப்படாது அது ரொம்ப முக்கியம் கல்யாணம் அது போன்ற முகூர்த்தங்களில் நாம் சமைச்சு எல்லோருக்கும் பரிமாறுற பொழுது அதிலே இந்த வஸ்துக்கள்லாம் சேர்க்கப்படாது ஏன்னா முகூர்த்தங்களில் நாந்தீன்னு பண்ணுறோம் நம்முடைய பித்திருக்களை உத்தேசித்து செய்ய வேண்டியதான ஒரு ஸ்ராத்தம் நாந்தீங்கிறது அது பண்ணிவிட்டு தான் அந்த முகூர்த்தம் பண்ணுறோம் நம்முடைய பித்திருக்கள் அத்தனை பேரும் அங்கே வர இந்த அத்தனை தேவதைகளும் வர அங்கே நாம் இது மாதிரி சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள்லாம் சமைச்சு எல்லோருக்கும் பரமாடுறது நாமும் அதை சாப்பிட்றதுன்னு பண்ணினால் தேவதா சாபம் வரும் ரிஷி சாபம் வரும் பித்தக்களுடைய சாபத்துக்கு நாம் ஆளாக வேண்டி வரும் என்ன இந்த நாளில் தவிர்க்க முடியாத ஒரு வஸ்துவாக ஆயிடுத்து இந்த வெங்காயம் பூண்டுங்கிறது அதை அதை நாம் கட்டாயம் தவிர்க்கணும் அதை நாம் சேர்த்துக்கப்படாது நம்முடைய புத்தியே கெடுக்கிறது இந்த காய்கறிகள் ஆகையினாலே அதை முக்கியமாக மனசில் வச்சுட்டு அதே மருந்தாக சாப்பிடலாம் ஏதோ ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு அதை சாப்பிட்டா போகும் அப்படின்னு இருந்ததானால் அப்போது மருந்தாக சாப்பிடலாம் தோஷமில்லை ஆனால் தினமும் சாப்பிட்ற பொழுது அதையும் சேர்த்துக்கப்படாது தவிர்க்கணும் அப்படிங்கிறதை நாம் மனசில் வச்சுக்கணும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்